அவர்களில் ஒருவர் தொழில் புரிவார் தொழில் புரியக்கூடியவர் தன் சகோதரர் பற்றி நபி சொல்லு அணைகி வசல்லம் அவர்களிடம் வந்து வேலை செய்வதில்லை என தனது சகோதரர் பற்றி குறை கூறினார் அவருக்காகவும் நீர் உணவு என்று நபி சல்லு அரீஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று நான்கு ஐந்து